வுக்குள் அன்பவர்களே உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன் நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதை எடுத்துக் அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் புதிதாக இதில் கற்றுக்கொண்ட ஐந்து காரியங்களை ஐந்து வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் இதற்கும் மதிப்பெண் உண்டு இன்றைய பாடத்தை உங்களுக்கு தெய்வ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஸ்வா அவர்கள் கிறிஸ்துவ குளர் மேன சகோதர சகோதரிகளை நாம் இந்த நாளிலும் வேதாகம விளக்கவியல் என்ற பாடத்திலே தொடர்ந்து நாம் ஒரு சில காரியங்களை சந்திக்க இருக்கின்றோம் அதில் குறிப்பாக கடந்த வகுப்பிலே நாம் எதற்கான உருவகம் என்று முதலில் பார்க்க வேண்டும் அடுத்து இது எந்த அர்த்தத்துடன் சொல்லப்பட்டிருக்கிற உருவகம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்துக் கொண்டிருந்தோம் செய்ய வேண்டியவைகள் உருவக அர்த்தத்தை பார்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியவை எவை என்று கற்றுக்கொண்டோம் இந்த நாளிலும் செய்யக்கூடாதவையை பற்றி நான் ஒரு சில காரியங்களை கூற விரும்புகிறேன் நீங்க உருவக அர்த்தத்தை பார்க்கும்போது இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்ப நம்ம முதல்ல அது எதற்கான உருவகம் பார்த்தோம் அதுக்கு பிறகு இது எந்த அர்த்தத்துடனான உருவகம் அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டோம் இது தவிர நம்ம வேற எந்த முறையிலும் வேதத்தை விளக்கம் கொள்ளக்கூடாது மற்ற உலக விளக்கக்கூடாது அப்படி செய்தவெல்லாம் தப்பு செய்ததுதான் தவறான உலக கொடுத்து விடுகிறோம் அர்த்தம் அப்போ நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது இதையும் கொஞ்சம் லேசா உங்களுக்கு நான் விளங்கப்படினேன்னா நீங்க தெளிவாக வேதத்தை விளக்கம் கொண்டு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது முதலாவது காரியம் நீங்கள் உலகளாவிய அர்த்தம் கற்பிக்கக்கூடாது அப்போ உலகளாவிய அர்த்தம் கற்பித்தல் என்ற தப்பசலர் செய்கிறதுனால தான் மிகப்பெரிய குழப்படி இந்த வேதாக விளக்கவே எல்லாம் வந்துருது உலகளாவிய அர்த்தம் அதாவது புறாவை பற்றி வேதம் ஒண்ணு சொல்லுது அப்படின்னா எல்லாமே பரிசுதாவியான புறாவை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க பாரு அர்த்தம் அதாவது எல்லாமே அதுதான் என்னன்னா முழுசு குறிக்குது அப்படின்னு சொல்லுகிறது பெயருதான் உலகளாவிய அர்த்தம் கற்பித்தல் அப்போ ஒரு உருவகத்துக்கு உலகளாவிய அர்த்தம் கற்பிக்க கூடாது என்பதை நம்ம வலியுறுத்தி பேசிக் அதாவது ஒரு உருவகத்துக்கு ஒரு வசனத்துல ஒரு அர்த்தம் கொடுக்கெட்டு இருக்கு அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அதுதான் எல்லா வசனங்களிலும் அதனது அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்ல கூடாது எண்ணமும் கூடாது ஏன்னா ஒரு உருவகம் வேதாகமத்தில் ஒரு வசனத்தில் ஒரு அர்த்தத்தோட வந்திருக்கும் இன்னொரு வசனத்தில் வேறொரு அர்த்தத்தோட அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் உதாரணமாக ஊசி ஆறு நான்குல பார்க்கிறோம் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் வெற்காலையில் தோன்றும் பணியை போலவும் ஒழிந்து போகிறது அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறான் அப்ப இந்த வசனத்துல காலை நேர மேகம் விடியற் காலத்து பணி அப்படின்னு சொல்லி ரெண்டு வாக்கியத்தை பாக்கறோம் இது மக்களுடைய பக்திக்கான உருவகமா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல தெரிந்து கொள்ள முடியுது ஏன்னா இந்த விடியற் காலத்து பணியா சரி காலை நேர மேகமா இருந்தாலும் சரி அது கொஞ்ச நேரம் தான் என்ன அதேபோலதான் சிலருடைய பக்தியும் கொஞ்ச நேரத்துக்கான பக்தியா இருக்கிறது என்று விளக்குவதற்காக இந்த உருவகமான வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஆனா அதே புத்தகம் அதாவது ஓசியா புத்தகத்திலே பதினான்கு ஐந்திலே பார்க்கிறோம் நான் இசைவேலுக்கு பணி போல இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் கூறுகிறத பாக்கிறோம் அப்போ ஓசியா ஆறு நாளில சொல்லப்பட்ட பணி அதே மாதிரி இங்கேயும் பணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதன் அர்த்த வேறப்படுது இந்த அர்த்தமும் வேறுபடுகிறத நாம பாக்கறோம் அப்போ நீங்க பணியினாலே எல்லாம் ஒன்றை தான் குறிக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எப்படி நினைப்பீங்க அப்படின்னா தேவன் இஸ்ரவெயலுடன் கொஞ்ச நேரம் மட்டுமே இருப்பார் என்ற தவறான அர்த்தத்தை நீங்க போதித்து விடுவீங்க ஏன்னா நம்ம ஓசி ஆறு நாளில அந்த பக்தி பனி போல கொஞ்ச நேரம் இருந்து போகிறத பற்றி சொல்கிறதுனால இங்கேயும் இஸ்ரவேலுடன் தேவன் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருப்பாரு அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம சொல்லிவிட வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது அதனால அந்த வசனத்தில் அடுத்த வரியையும் நம்ம வாசித்து பார்க்க வேண்டும் தேவன் இஸ்ரேவியலுக்கு பணியை போல் இருப்பதினால் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான் லீபரோனைப் போல வேரூன்றி நிற்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் பணி அப்படிங்கிற உருவகம் தாவரங்களுக்கு வளர்ச்சியையும் செழிப்பையும் கொடுக்கும் பணி போல தேவனின் சிறுவருக்கும் வளத்தை கொடுப்பவராக இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஒரு உருவகத்தின் அர்த்தம் வசனத்துக்கு வசனம் வேறுபடுகிறதற்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு வேறொன்றும் இல்லை மாறும் உருவகம் ஒரு இடத்துல பார்த்தோம் இதிலே சொன்னேன் கொஞ்ச நேரம் இருக்கிற பணியை பற்றி சொல்லியிருக்கு இங்கேயோ பணி செழிப்பை வளர்ச்சியை கொடுக்கிறதா மாறிவிடுகிற அர்த்தத்தையுடையதாக இருக்கிறது அதனால நீங்க உருவக அர்த்தத்தை பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது பணினாலே கொஞ்ச நேரம் இருக்கிறத தான் சொல்லுது அப்படின்னு மொத்தமா பணியென்றாலே இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி முழு வேதாகமத்திலும் அப்படிதான் குறிக்கப்பட்டிருக்கோம் நாம சொல்லக் கூடாது எவ்வளவு ஒன்று பத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்காக வைக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து ஞான பெறுகிற காட்சியை பார்க்கிறோம் இவ்விதமாக இயேசு ஞான ஸ்நானம் பெற்றபோது ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குவதை கண்டார் என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஆவியானவர் புறாவுக்கு மாதிரியாக காட்டப்பட்டிருக்கிறது நம்ம அறிந்த விஷயம் அதுக்காக வேதாகலத்தில் எங்கெல்லாம் புறா வருகிறதோ அங்கெல்லாம் புறா என்பது ஆவியானவரையே குறிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது கருதல் கூடாது ஏனென்றால் ஓசியா ஏழு பதினொன்றில் புரா மதியினத்துக்கான உருவகமா செல்லப்பட்டிருக்கிறது உன்னதப்பட்ட ரெண்டு பதினான்கிலும் அதேபோல் உன்னதப்பட்ட ஐந்து இரண்டிலும் ஆறு ஒன்பதிலும் சூலமித்தியை வர்ணிக்கும் உருவகமாக அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புரா இரமைய நாற்பத்தி எட்டு இருபத்தி எட்டுல குடியிருப்பவர்களுக்கான உருவகமா செல்லப்பட்டிருக்கிறது ஏசாயம் முப்பத்தி எட்டு பதினான்கில் இசைக்கல் ஏழு போன்ற வசரங்கள்ல அழுது புலம்புவதற்கான உருவகமாகவும் இந்த புறான் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒவ்வொரு வசனத்திலும் உருவகத்தின் அர்த்தம் என்ன செய்யும் மாறுபடும் அப்படிங்கறத தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படி பார்த்தாதான் நீங்க சரியான அர்த்தத்துக்கு வர முடியும் இல்லட்டா புறா என்றாலே ஆவியானவரை குறிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தவறு பண்ணுகிறீர்கள் இடத்துக்கு இடம் மாறும் இன்னும் கூட பாத்தீங்கன்னா உதாரணமாக அக்னி அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தையை நம்ம பொதுவாக பரிசுத்தவியானவருக்கான உருவகமா கருதி நம்ம என்ன செய்யறோம் பேசுகிறோம் பரிசுதாபியானவர் அப்படிங்கறது அக்னி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுவான சொல்கிறோம் ஆனா மத்திய மூன்று பதினொன்று லூகா மூன்று பதினாறு அப்ப சொல்ல ரெண்டு மூன்று போன்ற வசனங்களிலேயே அக்னி பரிசுதாபியன சுத்திகரிக்கும் செயலுக்கான உருவகமாய் உள்ளது ஆனா லூகா பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது ஒன்று புரிந்த மூன்று பதிமூன்று இரண்டு சுரணிக்கர் ஒன்று எட்டு மத்திய மூன்று பத்து போன்ற வசனங்கள்ல அக்னி நியாய தீர்ப்புக்கான உருவகமாக செல்லப்பட்டிருக்கிறது இரமயா தேவனுடைய வார்த்தையை விளக்கும் உருவகமாக இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று பேதர் ஒன்று ஏழுல விசுவாசத்தின் சோதனைக்கான உருவகமாக அங்கு அக்கினி சொல்லப்படுகிறது சகரிய பதிமூன்று ஒன்பதில் தேவனுடைய சிகிச்சைக்கான உருவகமாக அங்கு செல்லப்பட்டிருக்கிறது நம்ம அறிகிறோம் இது மட்டும் இல்ல அக்கினி வேதத்தில் இன்னும் பலவற்றை விளக்கும் உருவகமாகவும் இருக்கிறது நீங்க பார்க்கலாம் அப்ப பொதுவான உருவக அர்த்தத்தை அது இடம்பெறும் எல்லா வசனங்களுக்கும் பொடுக்க முடியாது அது இயலாது இதை நீங்க உறுதிபட தெரிந்து கொள்ளணும் தான் இந்த எடுத்துக்காட்ட வைத்த எடுத்த ஒரு காரியத்தையும் பாருங்க பொழித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுகிறது பொதுவாக பாவத்திற்கும் தீமைக்குமான உருவகமா செல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குறைந்த ஐந்து ஆறிலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை பாருங்க பிழையான போதனைக்கான உருவகமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கலாத்தியர் நிறுவத்திலும் மத்திய மார்க்கு லூகா போன்ற புத்தகங்களிலும் பார்க்கிறோம் மத்திய பதிமூன்று முப்பத்தி மூன்றிலும் லூகா பதிமூன்று இருபத்தி ஒன்றிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கான உருவகமா அங்க உபயோகிக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்க முடியுது அப்ப ஒரு உருவகத்துக்கு ஒரு அர்த்தம் மட்டுமா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது வேதத்துல அந்த வசனங்களுக்கு ஏற்ப அந்த பகுதிக்கு ஏற்ப அந்த உருவகத்தின் அர்த்தம் மாறும் ஆகவே உலகளாவிய அர்த்தத்தை கற்பிக்காதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேதவந்தனர்கள் அந்த கருத்தை நம்ம முன்ன வைக்கிறாங்க ஒவ்வொரு உருவகத்தையும் அது இடம்பெறும் வேத பகுதியும் கருத்தாய ஆராய்ந்து அதை கண்ணோக்கி பார்த்து அவ்வருவங்களுக்கு அவ்வசனத்திற்கேற்ற அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் இதை நீங்க கவனமா நீங்க கருத்தில் கொண்டு நீங்க விளக்கம் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு காரியம் யூகத்தினால் அர்த்தம் கற்பிக்கக்கூடாது நீங்க ஒரு சொல்லின் உருவகர்த்தத்தை பார்க்கும்போது யூகத்தினால அர்த்தம் கற்பிக்கக்கூடாது ஒரு வார்த்தையில உபயோகிக்கப்பட்டுள்ள உருவகர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாம ஒருவேளை நீங்க இருக்கிறீங்கன்னு வைத்துக் அதுக்கு உங்களுடைய யூகத்தினால நீங்க அதுக்கு அர்த்தம் கற்பிக்கக்கூடாது சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க சில வசனங்கள் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியலன்னா இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அப்படித்தான் சொல்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி எடுத்து உறுதி பண்ணக்கூடாது அகராதியை பார்க்கலாம் சில பைபிள் ஹேண்ட் புக்கை பார்க்கலாம் வேதத்துல நீங்க பல டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்படி பார்த்து உறுதி பண்ணாம அவங்க என்ன செய்றாங்க அவங்களா சொல்றாங்க இப்படி இருக்காம இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தவறு இன்றைக்கு தமது யூகத்தின் அடிப்படையில அவங்க நேகர் சொல்கிறதுனால தான் பல குளப்படிகள் மட்டும் இல்ல அவங்கதான் இன்னைக்கு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஆவியானவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார் நேற்று இரவு முழுவதும் என்று சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆவியின் எழுவுதல்னால நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு கூட்டமாக இவங்க இருக்கிறதுனால ஒன்னும் சொல்லவும் முடியல மக்களால ஆவியானவர் பேசுவார் உண்மைதான் இல்லை என்று ஆனா யூகத்தின் அடிப்படையில் நீங்களா தப்பா சொல்கிற ஒரு காரியத்துக்கு ஆவியானவர் பேசுறதா சொல்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாவம் இல்ல பாருங்க அவர் சொல்லவே இல்ல நீங்களா ஒரு கருத்தை சொல்றீங்க யூகித்து சொல்கிறீங்க ஆனா அடிச்சு சொல்றீங்க ஆவியானவர் எனக்கு என்ன செய்தார் கற்றுக் கொடுத்தாரு அதைதான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க அந்த இன்றைக்கு மக்கள் துணிகரமா தான் ஒழிய செய்யறாங்க அதை உணர்ந்து கொள்ளவும் அப்ப உருவங்களுக்கு உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில தயவு செய்து விளக்கம் சொல்லாதீர்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் தான் அதிகரித்து வந்துகிட்டு இருக்குது அதற்கு நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு வேதாகமத்திலுள்ள உருவக விவரங்களை பலர் நாம் அறியாமல் இருக்கிறதுனால சிலர் தம் கற்பனைகளினால் அதற்கு விளக்கம் கொடுக்க மக்களும் அதை உண்மை என்று நம்பிவிடுகிற நிலைதான் இன்னைக்கு அதிகமா இருக்குது நமக்கே இல்லட்டா கிறிஸ்தவர்களுக்கே அநேக விவரமும் தெரியாததுனால ஒரு யூகத்தை தான் சில சொல்றாங்க அதன் உண்மை நம்பி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே போல ஏதாவது வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா வேதாகம அகராதியை பாருங்க அதாவது பைபிள் டிக்சனரி அதை பாருங்க இல்லட்டா பைபிள் என்சைக்ளோபீடியா வேதாகம கலை பாருங்க அப்படி அறிந்து கொள்ள முற்படாம முயற்சி எடுக்காம அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகித்து அதற்கொரு அர்த்தத்தை கொடுப்பது அநேகருக்கு இடையுறை இடரலை கொண்டு வந்துவிடும் தேவ வார்த்தைய தாருமாரக்கு என்ற செயல் அது என்பதை புரிந்து கொள்ளுங்க உணர்ந்தப்பட்ட ரெண்டு ரெண்டுல சொல்லப்படுகிற பாருங்க அதுக்கு ஒருத்தர் கொடுத்த விளக்கம் ஆச்சரியமா வித்தியாசமா இருக்குது லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்ட அவசரத்தை எடுத்து விளக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு முழுங்களுக்குள்ளே லீலி புஷ்பமாயிருப்பவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இதுல முள் சிலுவையில் அவருக்கு சுட்டப்பட்ட முள்முடி என்றும் லீலி புஷ்பம் அவருடைய அழகிய முகம் அப்படின்னு சொல்லி அவர் கோரினார் அடுத்த வசனத்தில் உள்ள மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் இயேசுவின் சிலுவை மரத்தையே குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் காட்டு மரங்கள் சிலுவை மரங்கள் என்றும் குமாரர் இயேசுவோடு அறியப்பட்ட இரு கல்வர்கள் அதை குறிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கற்பித்து அவர் சிறுவி மரத்தில் கல்வ மத்தியில இருப்பதை இவ்வசனம் விளக்குகிறது அப்படின்னும் அவர் விளக்கம் கொடுத்தாரு அப்ப இவர் இரண்டாம் வசனம் மணவாளையின் கூற்று அப்படிங்கிறதையும் மூன்றாம் வசனம் மனவாட்டியின் கூற்று என்பதையும் அவர் என்ன செய்யல கவனிக்கல ரெண்டையும் ஒருவரே சொல்வதாக அவர் கருத்தில கொண்டு ரெண்டுக்கும் தன் யூகத்தினால ஒரு புதிய அர்த்தத்தை கற்பித்து அந்த வேத பகுதியின் அர்த்தத்தை தாறுமாறாக்கி வைத்தார் என்பதுதான் உண்மை நீங்க உணர்ந்தப்பட்ட ரெண்டு ரெண்ட பார்க்கும் போதே பெரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு அங்க சொல்கிறது அந்த வசனம் முடிகிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்ப அது நிச்சயமா என்ன செய்யல முள்ளு இருக்குது லில்லி புஷ்பா அவருக்கு சுமுல் மொழி டெய்லி போய் சுமாரி அவருடைய முகம் இருக்கு இப்படி சொல்லி இஷ்டம் போல பேசுகிற கூட்டம் என்று எழும்பி விட்டார்கள் பெரிய மாணவர்களே கொஞ்சம் கவனமா இருங்க வேதம் என்ன சொல்றது அவர் சொல்கிறது சரிதானா அப்படின்னு கொஞ்சம் உரசி பாருங்க அப்போ இவ்விதமா வேதவசனம் யூகத்தினால் கற்பிக்கப்படக்கூடாது அப்படி சொல்லும் நீங்க பாவம் செய்கிறீங்க வேதவசனம் சொல்ல வந்த நீங்க ஒரு நல்ல கருத்தை சொல்ல போறேன்னு சொல்லி மிந்தின அவசரத்தில் உள்ள உண்மையான அர்த்தத்தை நீங்க புதைக்கிறீங்க கொடி தோண்டி புதைக்கிறீங்க என்றுதான் அர்த்தம் ஆகவே யூகத்தினால் கற்பிக்கிற பழக்கத்தை தயவு செய்து விடுங்கள் மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன செய்யக்கூடாது உருவக அர்த்தத்தை பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது உருவகமாக்கும் ஆசையில் கற்பிக்கக்கூடாது எனக்கு அனைஞர் அப்படிதான் செய்றாங்க உருவகமாக்கணே ஆக்குகிறாங்க வார்த்தையில உபயோகிக்கப்பட்டுள்ள உருவக அர்த்தத்தை அறிந்திட நீங்கள நானும் முற்படும்போது எல்லாவற்றையும் உருவகமாக்க வேண்டும்ங்கிற ஆசையில சொல்லமாக சொல்லப்பட்டவைகளுக்கும் உருவக அர்த்தத்தை நாம சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஒரு சொல்லுக்கு சொல்லர்த்தம் இருக்கும் மற்றொன்று அது உபயோகப்படுத்தப்பட்ட இடத்துக்கேற்றபடி மாறிவிடும் இல்லட்ட உருவகமா அது சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அர்த்தத்தை ஒரு சொல்லுக்க நம்ம பார்க்க முடியும்னு நாம கடந்த வகுப்புகளில் சிந்தித்திருக்கிறோம் அப்போ அந்த சொல்லத்தமா சொல்லப்பட்டதையும் கூட சிலர் என்ன நினைக்கிறாங்க உருவகர்த்தமா மாற்றி விடுகிறாங்க அது நேரடி அர்த்தத்தை அப்படியே தருது சாதாரண அர்த்தத்தை தருது ஆனா அதுக்கும் போயிட்டு உருவகர்த்தத்தை ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு போய் புகுத்தி மிகப்பெரியலப்படியை இன்று அனைகர் கொண்டு வர்றாங்க இப்ப விளக்கப்படுத்தும் போது உங்களுக்கு இது புரியும் உதாரணமா மார்க் ஒன்று பத்துல புறா பரிசுத்தாவியானவர் அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுகிறது அப்படிங்கறதுக்காக ஆதி எட்டாம் அதிகாரம் எட்டு முதல் பனிரெண்டு வரை வருகிற புறா பரிசுதாவியவரை குறிக்கிறது என்று கூறக்கூடாது மார்க் ஒன்று பத்துல பரிசுத்தாவியனவர்தான் அது குறிக்கிறது புறாவை போல இயேசுவானவர் ஞான ஸ்நானம் பெற்று வரும்பொழுது புறாவை போல பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறத அவர் கண்டதாகத்தான் வாசிக்கிறோம் அதுக்காக புறாவை போல அப்படின்னு வந்த பரிசுத்தவியானவர் எல்லா இடத்திலும் புறா அப்படிங்கறதே பரிசுத்தாவியனவரை குறிக்கி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது அதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கேன் அதே எட்டு எட்டிலிருந்து பன்னிரெண்டு வரை பாக்கிற புறா பரிசுத்தவியானவர் அப்படின்னு கூறுகிறது தப்பு ஏன்னா இந்த வசனங்கள்ல நோவா பேழைக்குள்ளிருந்து வெளியே விட்டது பரிசுத்தாவியானவரை அல்ல மாரக உண்மையான புறாவையே அப்படிங்கறத நீங்கள நானும் மறுக்க முடியாது அதேபோல இன்னும் ஒரு இடத்துல பார்க்கும்போது எண்ணெய் பரிசுத்தாபியானவருக்கான அடையாளம் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கித்துவிட்டு எண்ணெய் என்று எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே பரிசுத்தாபியானவரை குறிக்கி அப்படின்னு அதை உருவகமாக்கும் ஆசையில இப்படி சிலர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா அப்படி சொல்லும்போது தப்பா ஆயிரும் பிரியமானவர்களே பரிசுத்தாபியானவர் எல்லா இடத்திலும் எண்ணெய் அப்படிங்கிற வார்த்தையிலே குறிக்கப்படுகிறார் உருவக அர்த்தத்தில் குறிக்கப்படுகிறார்னு நீங்க நினைப்பீங்கன்னா அது சில அவசரங்களை தப்பான அர்த்தத்தை தந்துரும் அது பரிசுத்தாபியானவரை நிந்திக்க வண்ணமாகவே இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் நெகிக்குமே ஐந்து பதினொன்றின் படி பரிசுத்தவர் என்னங்கிற உருவகத்தில் பரிசுத்தவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நீங்க கருதினீங்கன்னா பரிசுதாபியானவர் மூலமாய் வந்த வட்டியை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் அங்க வரும் நெனைக்கிமே பதிமூன்று ஐந்தில் பரிசுதாபியானவரில் தசமமாக செலுத்த வேண்டும்ங்கிற அர்த்தம் வரும் நீங்க என்ன என்பது பரிசுதாபியானவரை குறிக்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுபோல ரெண்டு ராஜாக்கள் நான்கு ஏழின்படி பரிசுதா யானவரை விற்று கடனை தீர்த்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரும் அப்படி எல்லா வசனத்திலையும் நீங்க கொஞ்சம் நிதானமா படிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சொல் அர்த்தமாகவே இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அதாவது சாதாரண அர்த்தத்தில் எண்ணெய்னா எண்ணெயை குறிக்குது அவ்வளவுதான் இதை விட்டு இங்க போய் பரிசுதாவியானவர் இந்த எண்ணெய் குறிக்குது அப்படின்னு நீங்க புகுத்தினீங்கன்னா நான் மேலே சொன்ன அர்த்தம் தான் மாறி மாறி வரும் அப்போ ஒரு வார்த்தை உருவகமா உபயோகிக்கப்படாமல் இருக்கும்போது அதை உருவகமாக்கணும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணணும் ஆவிக்குரியதான் மாற்றணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை கொண்டு இல்ல தான் சிறப்ப போதிக்கிற ஒரு போதகன்னு காண்பிப்பதற்காக எல்லா வார்த்தையையும் நீங்க உருவகமாக்கி பேசினீங்கன்னா அது தப்பாக போய்விடும் என்பதற்கு நான் இதுவரை கூறிய வசனங்கள் எடுத்துக்காட்டுகள் போதுமானதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது நான் சொன்ன காரியம் அல்ல வேத வல்லுநர்களுக்கு காரியத்தை தான் எடுத்துக் கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்போ நம்ம குருபகங்களால் உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு மட்டுமே அதுவும் அவ்வுருபகம் இடம்பெறும் பகுதியை நன்றாக ஆராய்ந்து பார்த்த பின்பு அதற்குரிய உருவக அதுக்கு கொடுக்கணும் சும்மா அதெல்லாம் உருவகமா சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் எதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிட கூடாது என்ன அர்த்தத்தில் அந்த குருபக நான் ஏற்கனவே கூறினேன் தண்ணீர் இல்லாமல் வறண்ட அந்த தோப்பை பற்றி ஏசையா தீர்க்க திரி சொன்னதை நான் சற்று மன்னர் கோரினேன் இல்ல இப்படி அந்த அர்த்தம் அந்த உருவகம் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்து சரியா நீங்கள நானும் அதை சொல்ல வேண்டியது அவசியம் அடுத்து நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க இருக்கின்றோம் உருவகமாக்கும் ஆசையில் கற்பிக்க கூடாது என்று நாம் சற்று மன்னர் சிந்தித்தோம் ஆனால் இன்று என்ன செய்யப்படுகிறது இந்த உருவகத்தத்தை பார்த்ததிலே நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்த்தோம் ஆனால் பொதுவாக இன்று என்ன செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஆவிக்குரிய உலகத்திலே என்று நாம் பார்த்து தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம் சற்று சிந்தித்துவிட்டு இந்த பாடத்தை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம் இன்று செய்யப்படுகிற காரியங்கள் இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது உருவகமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மட்டுமல்ல சொல்லமாக சொல்லப்பட்டவை வேறு அர்த்தங்களை என்று அநேகர் கற்பித்து வாராங்க அதுதான் இன்று நடக்கிறது உருவக வார்த்தையை விட்டு வைக்கல சொல்லர்த்தமாய் உள்ள வார்த்தையையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து பயன்படுத்தி ஆவிக்குரியதாய் அவர்கள் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறாங்க இதற்கு அவர்கள் போடுகிற முத்திரை பரிசுத்த ஆவியானவர் என்னைக் கொண்டு பேசினார் இல்லாவற்ற என்னோடு பேசினார் நேற்று என்னோடு பேசிக் கொண்டிருந்தார் என்று சில முத்திரைகளை அவர்கள் போடுவதனாலே மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நடக்கிறது மட்டுமல்ல தேவன் வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதைக் கூட புரிய முடியாதபடி மக்கள் இன்று திணறிக் கொண்டிருக்கிறார்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைய காலகட்டம் அப்படித்தான் இருக்கிறது உருவகத்தத்தையும் அவர்கள் வேறு விதமாக சொல்றாங்க சொல்வதத்தையும் அவர்கள் விரும்பினபடி சொல்லிக் கொண்டு சொல்லி அந்த தங்கள் கருத்துக்களை ஏற்றி ஏற்றி இன்று அனைவர் பேசுவதனாலே இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று கூட புரியாதபடி மக்கள் திகைத்து நிற்கின்றனர் நம்ம பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் வாசிக்கின்றோம் அங்கே நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடம் இவ்விதமாக கேட்கிறான் எனக்கு யார் என்று கேட்கிறத நம்ம இருபத்தி ஒன்பதாவது வாசித்து பார்க்கிறோம் இந்த கேள்விக்கு பதில் கூறும் வண்ணமாகத்தான் இயேசு இந்த ஓமையை கோருகிறார் உருவகத்தை எடுத்து வைக்கின்றார் இந்த கேள்விக்கு பதில் கூறும் இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனின் ஓமையை சொல்கின்றார் சொல்லிய பிறகு கடைசியில் இப்படி இருக்க கள்ளற் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்கிறத பார்க்கிறான் அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று பதில் கூறுகிறத நம்ம பத்தாம் அதிகாரம் முப்பத்தாறு முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனத்தில் பார்க்கிறோம் இவ்வோமையை கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் பிறன் யார் என்பதை அறிந்து கொண்டான் மட்டுமல்ல அவனும் நல்ல சமாதியனை போல தேவையோடு இருக்கும் மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தை யேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறத பாக்கிறோம் இதைத்தான் அவனுக்கு வலியுறுத்தி கோரினார் நீ போய் தேவையோடு இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்யணும் அவர்கள்தான் உனக்கு பிரன் உன்னை போல் பிறனையும் நேசி என்று சொல்கிற அந்த பிரன் அவன்தான் என்று இயேசு சொல்லி அனுப்புகிறதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம் அதுதான் அதற்குரிய முக்கியமான கருத்து ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை எதற்காக சொன்னார் என்று கூட அறிய முடியாதவாறு ஓமையில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் போதித்துக் கொண்டு வருகிறார்கள் சொல்லிக் கொண்டு வருகிறதுனால உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு மக்கள் புரியாதபடி காணப்படுகிறார்கள் அது ஆவியானவர் எனக்கு தந்த அர்த்தம் என்ற அறிமுகத்துடன் வேறு இவங்க சொல்லிவிடுவதால மக்களும் அதை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாம இருக்கிறாங்க ஒரு விட இருக்குமோ என்று நினைக்கிற இடத்தில் அவர்கள் இருப்பதனாலே வேதம் மக்களுக்கு புரியாத இடத்தில் இருக்கிறது என்றுதான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கத்தர் வேதத்திலிருந்து சொல்லித்தர விரும்புகிற நல்ல கருத்துக்களை கூட இன்று மக்கள் அதை மறைத்து தங்கள் கருத்துகளை அதன் மீது ஏற்றி பேசி மக்களை கொடப்போகிறார்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்று வேதாக மையம் சொல்லித் தருகிறது பிரியமானவர்களே நாம் இவ்விதமாக அநேக தவறான காரியங்கள் இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகிறதை பார்க்கிறோம் அதை குறித்து நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொல் அர்த்தத்தையும் வேறு அர்த்தத்துக்கு மாற்றிவிடுவது உருவக அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் வேறு அர்த்தத்திற்கு தங்கள் விருப்பம் போன்ற கருத்துக்களை சொல்வதற்காக மாற்றி பேசுவது போன்ற கருத்துக்களை இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம் இதனால் பலதரப்பட்ட கள்ள உபதேசங்கள் பெறுகின்றன என்று சொல்லி நாம் அறிகின்றோம் இன்று அதுதான் காணப்படுகிறது ஏகப்பட்ட கள்ள உபதேசங்கள் குளப்படியான உபதேசங்கள் மக்கள் குழம்பி போயிருக்கின்றார்கள் ஆனால் வேதாகமா விளக்கவியலை படிக்கின்றன இதற்கு தெளிவு உண்டாக்க வேண்டியது அவசியம் அதற்குத்தான் இந்த பாடத்தை நாம் அதிகமாக கவனம் செலுத்தி படித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலே ஒரு காரியங்களை இன்னும் நான் கூற இருக்கின்றேன் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முறையிலே அதாவது வரலாற்று இலக்கண முறை என்ற அடிப்படையில் வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் அதிலே அதனுடைய ஆசிரியர் என்ன நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பதை பெறுவதற்காக இந்த முறையை நாம் பின்பற்றி செயல்பட்டு கண்டுகொள்ள இருக்கிறான் அதை எவ்விதமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில ஆலோசனைகளை நான் இப்பொழுது சொல்ல விரும்புகின்ற நம்ம இதுல இந்த சொல்ல உருவகத்தான் படிப்பதில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த ஆசிரியர் பரிசுதாவியானவர் ஒரு மனிதனை கொண்டு தீர்க்க தரிசையை கொண்டு எழுதியிருக்கிறாரே அவர் என்ன நோக்கத்தோடு அவர் சொல்ல விரும்புகிறார் அதனுடைய உண்மையான அர்த்தம் எவ்விதமாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த முறையை பின்பற்றுகிறோம் நாம் இந்த முறையில் தியானிக்கும் பொழுது நம்முடைய சிந்தையில் ஒரு காரியத்தை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு பகுதி ஒரே ஒரு அர்த்தத்தை உடையதாகத்தான் இருக்கும் என்ற நோக்கத்தோடு படிக்க வேண்டும் அந்த சொற்றொடர் இல்லாவிட்டால் அந்த பகுதி ஒரு காரியத்தை வலியுறுத்தி கூறுகிற முக்கியமான பகுதியாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு நாம் பார்க்க வேண்டும் மில்டன் எஸ் டெரி என்றவர் சொல்லும்போது இந்த முறையிலே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் ஒரு முக்கியமான அர்த்தத்தை உடையதாகவும் தொடர்பான அர்த்தத்தை உடையதாகவும் இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அடிப்படையான ஒரு கோட்பாடு என்று அவர் கூறுகின்றார் ஆனா நீங்க இந்த கோட்பாடை எப்பொழுது மறுக்கிறீர்களோ அப்பொழுது நீங்க பலதரப்பட்ட கருத்துக்கள் அந்த ஒரு பகுதியில் இருக்கிறதாக உணர்கிறது மாத்திரமல்ல ஒரு தெளிவற்ற நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்ற அர்த்தத்தில் கூறுகின்றார் அப்போ ஒரு வேத பகுதியில ஒரே அர்த்தத்தையும் ஒரே தொடர்பான அர்த்தத்தையும் உள்ளடக்கியதா இருக்கிறது என்ற கண்ணோட்டத்தோடு படிப்பதுதான் நாம் இந்த வேதாகம விளக்கவியலில் பார்க்கின்ற வரலாற்று இலக்கண முறை என்று நாம் சொல்ல வேண்டும் அதுதான் இவனுடைய அர்த்தம் அப்ப ஒரே அர்த்தம் இருக்கும் என்ற கண்ணோட்டத்தோடு நீங்க வேத போதிய பாருங்க இந்த முறையில நீங்க படிக்கும்போது மூன்று முக்கியமான முறைகள்ல நீங்க படிக்க முடியும் இத நம்ம பொதுவா வேதத்தை ஆழமாக படிக்கும் முறை என்று சொல்லி நாம பாக்கிறோம் இந்த மூன்று முறைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அந்த முதல் படியில நீங்க அடியெடுத்து வைத்தாதான் அடுத்த அடிக்கு போக முடியும் அடுத்த அடிக்கு சென்ற பிறகு மூன்றாவது அடிக்கு வர முடியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்களாய் இவைகள் இருக்கின்றன அப்போ அந்த முறையை நம்ம சற்று சிந்திக்க போறோம் முதலாவது என்ன செய்ய போறோம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்சர்வேஷன் பண்ணணும் இரண்டாவது காரியம் அதை விளக்கப்படுத்தணும் மூன்றாவது காரியம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்ளிகேஷன் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி மூன்று முறைகளில் நம்ம இந்த வரலாற்று இலக்கண முறையிலே படிக்கின்றோம் அதாவது நான் இதுவரை கூறி வந்தேன் உருவகர்த்தத்தை பார்க்க வேண்டும் எவ்விதமாய் பார்க்க வேண்டும் எவ்விதமாய் பார்க்க கூடாது என்றெல்லாம் சில முறைகளை கூறி வந்தேன் அல்லவா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முறை சொல்லப்படுகிறது வரலாற்று இலக்கண முறை இதை இவ்விதமாக நீங்க சொல்றத்தையும் உருவகர்த்தத்தை பார்க்கும் போது எவ்விதமா அதை நடைமுறைப்படுத்த போறீங்க அப்படிங்கறதுதான் இந்த முறையில நம்ம பார்க்க முதலாவது நீங்க கூர்ந்து கவனிக்கணும் அதாவது அப்சர்வேஷன் பண்ணனும் எப்படி நம்ம அப்சர்வ் பண்ண போறோம் அதுக்கு நம்ம முதலாவது படி மாத்திரம் சந்தித்து நிறைவு செய்ய முடியும் என்று நம்புகிறேன் கூர்ந்து கவனிக்கும் இந்த முறையில முதலாவது வார்த்தையை நம்ம சோதி தறியனும் எக்ஸாமினேஷன் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுதான் நம்ம இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனுடைய சொல்லத்தும் உருவகத்தம் உபயோக அர்த்தம் ஓமையாக சொல்லப்பட்ட அர்த்தம் இது எதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது இது எதற்கான உருவகம் அப்படின்லாம் படிச்சோங்க முதலாவது நீங்க என்ன செய்யணும் இது கூர்ந்து கவனிக்கிற முறையில் முதலாவது படி அதுல நீங்க என்ன செய்யணும் வசனங்களை நீங்க சோதித்து பாருங்க அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அதை ஆழ்ந்து படியுங்க அடுத்து அதனுடைய அமைப்பை அந்த சொல்றத்தம் உருவகத்தம் மட்டும் இல்ல சொற்றுடரை கவனிக்கணும் இலக்கணத்தை கவனிக்கணும் அதெல்லாம் நம்ம வருகிற வகுப்புகள்ல நம்ம விளக்கமா பார்க்க இருக்கிறோம் சோ எந்த அமைப்பில் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கலாம் அப்ப அப்சர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது கூர்ந்து கவனிக்க வேண்டியது வேதத்தை வாசிக்கும் போது கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி நீங்க கூர்ந்து கவனிக்காம அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நீங்க புரியாம மேற்கொண்டு அதை கொண்டு எதையுமே விளக்கப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க அப்ப நீங்க இந்த கூர்ந்து கவனிக்கும் பண்பை நீங்கள் அதிகமாய் உருவாக்க வேண்டும் தினமும் நீங்க கவனிக்கணும் உங்க வாழ்வில் வேதம் விதமாய் செயல்படுகிறது வேதம் என்ன சொல்கிறது இன்றைய காலைய பகுதியில நான் வாசித்த பகுதி என்ன சொல்கிறது அதை என்னுடைய வாழ்க்கையிலே விதமாய் நடைமுறையில் உள்ளது என்றெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கலாம் இன்னும் கூட நீங்க ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது இதுல யாரெல்லாம் வருகிறாங்க இருக்கிறாரு சீசர்கள் இருக்கிறாங்க இதுல குணமாக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறார் அவருக்கு இருக்கிற பதில் என்ன இப்படி அந்த ஒரு பகுதியை வாசிக்கும் போது எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க இதுல இருக்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர்களுடைய என்ன அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவங்களுடைய சூழ்நிலையில இருந்து நீங்க பார்த்து பாருங்க நிறைய அர்த்தத்தை பெறுவீங்க ஒருவேளை சுகமான மனுஷன் அப்படி இருக்கிறாரும் வையுங்களேன் குருடன் பார்வையிட சம்பவம்னு வைங்களேன் சோ அதுல நீங்க ஒரு விளக்கு ஒருடரா இருந்து பார்வையடைந்தா எப்படி ஒரு உணர்வு அடைவீங்க இப்படி ஒவ்வொரு பாத்திரத்திலும் உங்களை இணைத்து கூட நீங்க பார்த்து அந்த சூழ்நிலைய அப்படியே கண்முன் கொண்டு வந்து கூர்ந்து நீங்க கவனிக்கலாம் அதே போல அந்த இடத்துல நடந்த இடம் அதனுடைய பின்னணி எப்படிப்பட்டது கொஞ்சம் நீங்க அதை கவனிக்கலாம் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போது அந்த பகுதியை வாசிக்கும் போது இப்பொழுதுதான் முதலாவது முறை வாசிக்கிறது போல வாசிச்சு பாருங்க அப்ப கூர்ந்து கவனிப்பதற்கு அப்சர்வேஷன் பண்ணுவதற்கு உதவியா இருக்கும் ஏற்கனவே படித்த பகுதி தானே என்ற எண்ணத்தோடு வாசிக்க ஆரம்பித்த உங்களுக்கு புதிதா எதுவும் தெரிய போறது இல்ல அதனால ஒவ்வொரு முறையும் வேதம் வாசிக்கும் போது நான் இப்பொழுதுதான் இந்த பகுதியை முதலாவது படிக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தோடு வாசித்து பாருங்கள் அதே போல சொல்லப்பட்டிருக்கிற வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தொடர்புபடுத்திக் கூறப்பட்ட வார்த்தைகள் என்ன அது போல நம்முடைய வாழ்விற்கு எது சாத்தியமானதா இருக்குது நம்முடைய வாழ்வுல எது விரும்பப்படக்கூடியதா இருக்குது வெறுக்கப்படக்கூடியதா இருக்குது என்றெல்லாம் அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு உங்களை பாருங்க இன்னும் கூட சில காரியங்களோடு கூட நீங்க கூர்ந்து கவனிக்க முடியும் முதலாவது நீங்க ரொம்ப ஆழமாக சிந்தித்துக் கொண்டு கவனிக்கலாம் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்கிறவர் போல நீங்க கூர்ந்து கவனிங்க ரெண்டாவது வேதத்தை வாசிக்கும் போது தொடர்ச்சியா வாசிங்க ஒரு சின்ன புத்தகமா இருந்தா முழு புத்தகத்தை அப்படி வாசி பாருங்க அட்லீஸ்ட் அந்த சம்பவம் முழுவதுமாவது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை நீங்க வாசி பழகணும் அதை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க நீங்க கூர்ந்து கவனிக்க முடியும் அடுத்து பொறுமையாக நீங்க அதை கூர்ந்து கவனிக்கணும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கூட நீங்க அதிகமான நேரங்களை கொடுத்து நீங்க கூர்ந்து கவனிக்கலாம் படிக்கலாம் அதே போல நான் ஏற்கனவே போல இந்த சம்பவத்தில் எங்கே ஏன் எப்படி இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏன் இப்படி சொல்லப்படலை இப்படி பல கேள்விகளை கேட்டு நீங்க என்ன செய்யலாம் கூர்ந்து கவனிக்கலாம் அடுத்த ஜபத்தோடு ஒரு பகுதியை வாசிங்க மற்றொருள அப்படியே நீங்க காப்பி அடிக்காதீங்க நீங்க தேவனிடத்துல கர்த்தாவை புதிய காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க என்ற அர்த்தத்துல நீங்க கேட்டு ஜபத்தோடு படிங்க அதே ஒரு கற்பனையோடு படிங்க நீங்க இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க இல்லட்டா இந்த வசனத்தை நீங்க எழுதுனா எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கூட ஒரு கற்பனையா நீங்க பேசி பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் ஏற்கனவே நான் கூறினது போல ஒரு சுகமான ஒருவரா இருக்கிறீங்க இல்ல சீடனா அந்த இடத்துல இருந்து உங்களை வைத்து பாருங்க நீங்க சொன்னா அது எப்படி இருக்கும் இல்லாட்ட நீங்க எப்படி சொல்வீங்க என்று கூட ஒரு கற்பனையோடு நீங்க என்ன செய்யலாம் பேசி அந்த பகுதியை நீங்க கூறுத்து கவனிக்கலாம் அதே போல நீங்க ரொம்ப அந்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க முயற்சி எடுங்க நோக்கத்தோடு வாசிங்க இவ்வளவு தெளிவாக இந்த ஆசிரியர் ஒரு சரியான அமைப்போடு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க அதை கவனமாக வாசித்து பாக்கலாம் அதே போல அந்த வசனங்களை உங்கள் உள்ளத்தில் பதிய முயற்சி பண்ணி நீங்க என்ன செய்யலாம் படம் பண்ணலாம் அதே போல முழு வேதாகமம் கூறுகிற அந்த கண்ணோட்டத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிட்ட புத்தகத்தை நீங்க புரிந்து வேண்டும் தனிப்பட்ட முறையில் அது ஒரு தனிப்பட்ட கருத்தாகவோ தனிப்பட்ட பகுதியாகவோ பார்க்க கூடாது முழு வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் அவ்விதமாக நீங்க கூறுத்து கவனிக்க வேண்டும் பிரியாளர்களே விதமாக நீங்கள் வேதத்தை கூர்ந்து கவனித்து படிக்கும் போது திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கே நீங்க போய் அங்க நிக்கிறது போல நின்று கவனிக்கும் போது இன்னும் அதிகமான அர்த்தத்தை பெறுவீர்கள் அப்போ வேதத்தை நம்ம எவ்விதமா விளக்கம் கொள்கிறோம் என்ற காரியத்தை நான் தொடர்ந்து விளக்கிக் கொண்டிருக்கிறேன் அதில் முதலாவது சொல்லர்த்தம் உருவகர்த்தம் இவற்றை பார்க்கும் போது அதை எவ்விதமாய் பார்க்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது அந்த அர்த்தத்தை பார்க்கும்போது என்று குறிவிட்டு இப்பொழுது நாம் வேதத்தை ஆராய் நம்ம இந்த வேதத்தை கற்றுக் கொள்கிறதற்கு முதலாவது வார்த்தையை விதமாய் பார்க்க வேண்டும் வார்த்தையின் உதவியோடு நம்ம வேதத்தை கவனித்து அப்சர்வேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை எவ்விதமாய் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் எவ்விதமாக நம்ம ரொம்ப கவனமாக வேதத்தை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிந்த காரியங்களை உங்களுக்கு கூறினேன் அப்ப நீங்க வேதத்தை இவ்வளவு தூரம் ஆழமாக படிக்க முயற்சிக்கும் மீண்டும் மீண்டும் அதிகமான நேரத்தை கொடுத்து படிக்கும் போது காலகட்டத்துக்கே நீங்க போயிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வருவீங்க நீங்க போவீங்கன்னா ரொம்ப உண்மையாகவே அந்த வேதம் உங்களுக்கு இனிக்கிறதா மாறும் வேதத்தை வாசிக்கும் போது சிரிக்கிறாங்க வேதத்தை அந்த சம்பவத்தோடு அழுகிறாங்க அந்த வேதத்தின் அந்த நிகழ்ச்சியோடு ஒத்து போகிறதுனால அந்த உணர்வுகள் வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா இந்த அளவிற்கு நீங்கள் கூர்ந்து கவனிக்கிற இடத்திற்கு நீங்கள் பாருங்கள் அநேக காரியத்தை நீங்கள் வேகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு கோர விரும்புகிறேன் பிரி தொடர்ந்து நாம் இன்னும் அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடம் சற்று கவனிக்க வேண்டிய பாடம் ஆகவே சுருக்கமாகவும் அதை விளக்கமாகவும் நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் நோட்புத்தகத்தில் புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டும் அது மீண்டும் மீண்டும் கவனம் பண்ணும் பொழுது நீங்க பிடிக்கிற இடத்துக்கு வருவீர்கள் அன்பானவர்களே நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம் கேள்விக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்